அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒழுக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்தை படிக்க தொடங்குகிறோம் தீங்கு செய்யாமல் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமுடைமை ஆறு எப்படி இரண்டு கரைக்கு உட்பட்டு சென்றால் வயலுக்கும் உழுதலுக்கும் மக்களுக்கும் பயன்படுகிறதோ அதுபோல மனிதன் மனித உடலிலே வாழுகின்ற உயிரானது பொருள் வருவாயிலும் கட்டுப்பட்டு பிறருக்கு இடையூறில்லாமல் நடந்து கொள்வானே ஆனால் அவன் உலக மக்களுக்கு பல வகையிலும் பயன்படக்கூடிய பண்புடையவன் ஆவான் என்பதுதான் ஒழுக்கமுடைமை என்று நாம் புரிந்து வேண்டியதாக இருக்கிறது இந்த அதிகாரத்தின் முதல் குரலை இப்பொழுது நாம் படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு அதாவது மனிதனுக்கு நல் ஒழுக்கமானது உயர்வை கொடுப்பதினால் அந்த ஒழுக்கத்தை உயர்வடைய விரும்புகின்ற மனிதன் உயிரை காட்டிலும் மிகவும் அதாவது இந்த உடலிலே வாழ்கின்ற வாழ்க்கையை காட்டிலும் மிக உயர்ந்ததாக பெரிதாக நினைத்து அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து பாதுகாக்க வேண்டும் உயிரின் விருப்பம் என்ன உடல்களில் வாழ்கின்ற உயிர்களின் விருப்பம் இன்பம் எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும் இன்பம் பலவகைப்பட்டதாக இருக்கிறது உயிர் இன்பம் அடைய வேண்டும் என்று விரும்பினால் அது வாழ்க்கையை உயர்த்தினால்தான் இன்பமடையும் உண்மையாக ஒரு மனிதன் ஒழுக்கத்தால் உயர்வடைகிறான் ஆகவே உடல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை விட உடல் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை சிறப்பாக கடைப்பிடிப்பாயாக என்று ஆசிரியர் நமக்கு இங்கே திருவள்ளுவர் பெருந்தகை உபதேசம் செய்கிறார் ஒழுக்கமும் உயிரும் இங்கே நன்றாக உணர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது உயிர்னால் இந்த இடத்துல உடல் வாழ்க்கை உயிரானது உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு மனிதன் சாதாரணமாக பார்த்தா பிரியமாக எதை வச்சுருக்கான்னா அவன் நிறைய பொருள்களை வச்சிருக்கான் மனைவியை விரும்புகிறான் குழந்தைகளை விரும்புகிறான் அதுக்கு தேவையான செல்வங்கள் இதனால்தான் சிறப்புடையதாக கருதுகிறான் இந்த உடல் வாழ்க்கையில் உயிரானது இன்பமாய் வாழ்ந்து வருவதற்குத்தான் அதையெல்லாம் ஆதரித்து கொண்டு வருகிறான் விழுப்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் மேன்மையான சிறப்புன்னு அர்த்தம் எல்லோரும் நம்ம ஒழுக்கத்தை வச்சுத்தான் மதிப்பார்கள் அறிவுள்ள பெரியோர்களெல்லாம் ஒழுக்கத்தை வச்சுத்தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு இருக்குது ஆகவே ஒழுக்கத்தை உயர்வாக கருதி கடைப்பிடிக்கணும் சிறந்த மனித வாழ்க்கையை ஒரு உயிர் அடைந்திருந்தால் கூட ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் அவன் சமூகத்தினால் நம்முடைய பாரத நாட்டினுடைய பண்பாட்டில் இப்போ அதெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்முடைய நூல்களை என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறது தானே நம்ம ஆழமாக படிக்கிறோம் அதன் மூலம் நாம் அமைதியை அணையணும் படித்து கொண்டிருக்கிறோம் ஒழுக்கம் இல்லைன்னா அவன் இழிவாக கருதப்படுவான் இழிந்த மரபில் பறந்திருந்தால் கூட தாய் தந்தையர்கள் உற்றா சுற்றம் சரியில்லாட்ட கூட ஒழுக்கத்தை ஒருத்தன் கடைபிடிச்சானே ஆனால் அவன் உயர்ந்தவனாக ஆகிவிடுவான் பெரியோர்களால் போற்றப்படுவான் உடலோடு தோன்றிய உயிர் உயர்ந்து ஒளிர்வதும் உண்மை இன்மைகள் அது இருந்தால் இது இருக்கும் ஒழுக்கம் இருந்தால் பிரகாசமாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லைன்னா பிரகாசம் இருக்காது பிரகாசம் இருக்காதுன்னா வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது மகிமையை நன்றாக புரிஞ்சுக்கணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்